அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் பதினான்காம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி மகர விளக்கின் ஏழு தட்டுகளே ஏழு லோகங்களை குறிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் மகர விளக்கில் உள்ள ஏழு தட்டுகளும் ஏழு ஞான பூமிகளை குறிப்பிடும் ஞானத்தை அறிய விரும்பும் தீவிர இச்சையான சுபேட்சா வேதாந்த வாக்கியங்களை சிரவணம் செய்து மனநத்தில் ஈடுபடுவதே விசாரணை குரு சாஸ்திர வாக்கியார்த்தங்களை நிதித்தியாசனம் செய்து மனது ஸ்மரிக்கப்பட்ட நிலையே தனுமானசா ஸ்வரூப சாட்சா்காரமே சத்வாபக்தி முதல் நான்கு பூமிகளின் அபியாச வலிமையினால் மனம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தில் அழிந்து நிற்க மித்தியான நாம ரூபங்களையெல்லாம் நிலை நிலை இருத்தல் அசம் சக்தி அத்வைதானந்தம் மேலிட அதனால் உள்ளும் வெளியும் உள்ள திரிப்புடிகள் நீங்க இருத்தல் பதார்த்த பாவனி இந்த ஆறு பூமிகளின் அபியாச மிகுதியால் ஆன்மஸ்வரூபத்தில் இருக்கும் மோன நிஷ்டை எனப்படும் இதுவே ஏழாவது பூமி சுருங்க மகர விளக்கு ஒளி சச்சிதானந்த வடிவமான ஆத்மாவை குறிக்கும் கீதை ஒளிக்கெல்லாம் ஒளியாகி அது இருளுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லப்படுகிறது அறிவும் அறியப்படும் பொருளும் அறிவினால் அடையப்படுவதுமாகிய அது எல்லாருடைய உள்ளத்திலும் நிலைத்திருக்கிறது என்று கூறுகிறது ஆகவே அருளாலயத்தில் சிவலிங்க வடிவில் ஞானானந்த ஈஸ்வரன் மணிமண்டப கோவிலில் ஞானானந்தகாரே ஞானானந்தராகிய குருமூர்த்தி மகர விளக்கில் ஆத்மா ஈஸ்வரன் குரு ஆத்மா இம்மூன்றும் ஒன்றே அது ஆகாயத்தை போன்று அகண்டமாயிருக்கும் சச்சிதானந்தம் சத்குரு சுவாமிகளின் இந்த முக்கியமான உபதேசம் நினைவூட்டுமாறு இந்த மூன்று இடங்களிலும் சேர்ந்து ஆரத்தி செய்யப்படுகிறது குரு தத்துவம் ஆகிய இதுவே வேதாந்தத்தின் சாரம் இதை தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் என்னும் பிரகரண கிரந்தத்தில் ஆதிசங்கரர் கூறுவதையே நமது சத்குருநாதரின் ஸ்தோத்திரமாகிய ஞானானந்த குருஸ்தவ தசக்கமும் விளக்கிறது இந்த ஸ்ரீ ஞானானந்த குருஸ்தவ தசக்கம் என்பது சேலம் பண்டிதர் ஸ்ரீ பி எஸ் சாஸ்திரி இயற்றியது அதை பின்னால் அதை அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் கூட்டங்களில் இருந்து விலகி ஏகாந்தமாக தவம் செய்வதற்காக உள்ள இடம் தப்போவனம் என்று சுவாமிகளே தப்போவனம் என்னும் ஆசிரம பெயருக்கு விளக்கம் அளித்திருக்கிறார் ந குரோராத்திகம் தத்துவம் ந குரோரதிக்கம் தபக ந குரோரதிக்கம் ஞானம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவிற்கு மேலான தத்துவமே இல்லை குருவிற்கு மேலான தவம் இல்லை குருவிற்கு மேலான ஞானமும் இல்லை அந்த சத்குருவிற்கு நமஸ்காரம் என்று குரு கீதை சொல்கிறது இந்த குருவின் உண்மை வடிவம் அகண்ட சச்சிதானந்தம் நான் என்னும் எண்ணத்தின் மூலத்தை ஆழ்ந்த சிந்தனையில் நாடி எல்லாவற்றிற்கும் சாட்சியாகவும் அந்த சாட்சித்துவத்திற்கும் அப்பாற்பட்டதாகவும் உள்ளதும் எல்லா வியவகாரங்களையும் தாண்டி பரமார்த்தமாக உள்ளதுமான பிரம்மமாகிய ஆத்மாவிலேயே அகந்தை ஒழிந்து மனம் கரைந்து சும்மாயிருப்பதே உண்மையான தவமாகும் யான் தான் இரண்டு அற்றிற்கும் அந்த பேரின்ப நிலையில் இருப்பதே தவமாகும் அகந்தை அழிந்து இயல்பாய் உள்ள ஆன்மாவில் நிலைத்து இருப்பதே சிறந்த தவம் என்று பகவான் ரமணரும் அருளிகிறார் இத்தகைய ஆன்ம நிஷ்டையே தவமாக கொண்டுள்ள ஞான ஆனந்த தவ வனத்தில் குரு கைங்கரியமே கர்மயோகம் குரு பாதங்களை வழிபடுவதே பக்தி குரு மூர்த்தியையே சிந்திப்பது தியானம் ஈஸ்வரன் குரு ஆத்மா இம்மூன்றும் ஒன்றே எனும் குரு தத்துவத்தை அனுஷானம் செய்வதே ஞானம் குருவில் கரைவதே குரு தரிசனம் எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கு அங்கு இருப்பது நீயென்றோ பராபரமே என்று தாய்மான சுவாமிகள் வாக்குப்படி எங்கும் வியாபித்துள்ள சுவாமிகளின் பேரொருள் பக்தர்களுக்கு இணையில்லா உறுதுணையாக நிற்கிறது சுவாமி எப்போதும் கூடவே இருக்கும் என்ற இனிய மொழிகளை கேட்ட பக்தர்கள் இன்று அதன் உண்மை உட்பொருளின் நன்கு உணர்கிறார்கள் குரு தேகமில்லை அவர் அழிவற்ற அகண்ட சச்சிதானந்த ஆத்மஸ்வரூபம் என்ற அவர் உபதேசம் இப்போது பக்தர்களின் உள்ளத்தில் பதிந்து குருவை உள்ளொலியாகிய ஆத்மஸ்வரூபமாகவும் உள்ளிருந்தே எல்லாவற்றையும் நடத்தும் அந்தரியாமையாகவும் உபாசிக்கிறார்கள் அன்று அவர் பரம கருணையுடன் சோகம் தந்து அருளினார் என்று பக்தர்களின் மனம் விரிந்து அந்த பாவனையை இடையராது தொடர்ந்து செய்ய மனப்பக்குவத்தை அவருடைய பேரருள் வழங்குகிறது சத்குருநாதர் தமது ஸ்தூல சரீரத்தை குருவாக கொள்ளக்கூடாது குரு அகண்டம் அசிதானந்த வடிவம் என்று பலவிதங்களில் உபதேசித்து வந்தார் இதை வலியுறுத்துவதற்காக சித்த புருஷராகிய அவர் ஸ்தூல வடிவில் இருக்கும் போதும் அதனால் வரையறுக்கப்படாமல் சூட்சமாக பல இடங்களில் தாம் இருப்பதை உணர்த்தும் வகையில் விந்தைகள் புரிந்துள்ளார் அவர் அப்போது எவ்விதமாக சூக்மமாக எங்கும் நிறைந்த பிரம்மமாக இருந்தாரோ அவ்வாறே இன்றும் உள்ளார் இன்று சூஷ்மமாக எவ்வாறு இருக்கின்றாரோ அவ்வாறு நாம் ஸ்தூல திருஷ்டியை கொண்டுள்ளதால் அவரை ஸ்தூலமாகவே கண்டோம் அவரோ எப்போதும் ஒரே விதமாக எங்கும் நிறைந்தவராகவே பிரம்மமாகவே அன்றும் இருக்கிறார் மாறிக்கொண்டே இந்த நாம ரூபாத்மக உலகத் தோற்றம் அழிவற்ற பிரம்மத்தின் கேவல இருப்பினால்தான் இருக்கும் தன்மையை அடைகிறது அந்த பிரம்மத்தை அதிர்ஷ்டானம் என்பார்கள் தேகத்தை களைந்து விதேக கைவல்யத்தில் பிரம்மத்துடன் ஒன்றிவிட்ட பிரம்மலீனர்களான சத்குரு சுவாமிகளும் பிரம்மமாகவே இருக்கிறார் அவரது திருமேனியை புதையலாக கொண்டுள்ள இடத்தில் எங்கும் நிறைந்த பிரம்மத்தின் தனி சாநித்தியம் உள்ளதால் அதை அதிர்ஷ்டானம் என்கிறோம் அதை தரிசிக்கும் போது சுவாமிகளை பிரம்மமாகவே தரிசிக்கிறோம் என்பதே அதிர்ஷ்டானம் என்ற சொல் நினைவூட்டுகிறது இங்கு செய்யும் தியானம் அபரிதமான சக்தி வாய்ந்ததாக அன்பர்கள் அனுபவத்தில் உணர்கிறார்கள் பக்தர்களின் உள்ளம் எனும் கோவில் கோவிலில் சத்குருவாயும் அன்பு தெய்வமாகவும் திகழ்ந்த சுவாமிகள் இன்று அதிர்ஷ்டானத்திலும் மணிமண்ட கோவிலும் ஆலயம் அமைத்து கொண்டு ஆனந்தமயமாய் அமைதியாய் காட்சி தருகிறார் அல்ல அள்ள குறையாத அவருடைய பேரருள் கற்பக தருவாய் உயர்ந்து நின்று அவரவர்க்கு வேண்டுவதை ஈந்து அவர் தர விரும்பும் ஞானக்கனியினை பக்குவம் அறிந்து தக்க தருணத்தில் தந்து அருள்கிறார் அருள்மிகு அன்னையும் தந்தையும் குருவும் தெய்வமாவும் தெய்வமுமாயிருக்கும் சுவாமிகள் அறிவது உனையின்றி மற்றொன்றும் வேண்டேன் என மனமுருகி தோழும் பக்தர்களுக்கு அன்று வேண்டுவோம் என்று அபய குரல் தந்து ஆட்கொண்டது போல இன்றும் மணிமண்ட கோவிலில் கை தூக்கி ஆழ்கிறார் இந்த ஞான ஆனந்த கனி அரிதினும் அரிதாய் அறிவினுக்கு அறிவாய் அனைத்திற்கு அப்பாலாய் திகழ் பரவிளிதனில் ஒளிரும் மூல பொருளாய் தவ வனத்து அருளாலயம் பெருமானாக உரைகிறார் மாமோன நிலையில் வாழ் அத்துவித சித்தனாய் தரும் அமுதனாய் அகண்ட ஏக்கரசமாய் பெரியோனாய் பதித்த பாவனனாய் குணம் குற்றம் நோக்காமல் அனைவருக்கும் அன்றுபோல் இன்றும் அருள்வரம் தரும் குருபர பெருமானாக பிரகாசிக்கிறார் இந்த அருள்மூர்த்தியின் கீர்த்தி ஸ்தூலமான உருவத்தை அவர் மறைத்த பிறகு மேலும் வளர்ந்து வருவது அவருடைய சித்த சங்கல்பம் மணிமண்டப ஆலயத்தில் அமர்ந்துள்ள மோனானந்த குருமூர்த்தி அவர் தரித்த எழுள்மிகு திருமேனி புறக்கண்ணுக்கு புலன் படவில்லையே என்று பக்தர்களின் குறையை தீர்த்து நிறைவாக்குகிறது சித் ஜோதியாய் பிரகாசிக்கும் மகர விளக்கு ஹிரதயத்தில் ஆத்ம ஜோதியை காணும் பேருந்தத்தை அடையும் மார்க்கத்தில் அருளொடி பாய்ச்சி அழைத்து செல்கிறது மகா தபஸ்வியும் மகா யோகிந்திரனுமான சத்குருநாதரின் கடும் தவத்தின் பயனாக கிடைத்த அனுகிரக சக்தியும் புண்ணிய குவியலும் அதிர்ஷ்டானத்தில் தேங்கி வற்றாத அருள் சுனையாய் அவரை ஞானானந்தேஸ்வரனாய் அண்டின பக்தர்களுக்கும் மும்முகக்களுக்கும் தபோவனத்திலும் எல்லா இடத்திலும் அவரை முழு நம்பிக்கையுடன் நினைப்போர்க்கும் அருள் பாலித்து வருகிறது ஆனந்த வடிவமான அருள் பெறும் ஜோதியாம் நம் சுவாமிகள் அன்பே தெய்வம் என விளங்கும் தெய்வம் எண்ணியதை எண்ணியபடி அளிக்கும் தெய்வம் ஏகாந்தம் உணர்த்தும் தெய்வம் ஐந்தெழுத்தின் அரும் பொருளாய் அமையும் தெய்வம் உள்ளத்தின் உரை பொருளாய் உள்ளுரை ஜோதியை உணர்த்தும் தெய்வம் குருமொழியே திருமொழியாய் காட்டும் தெய்வம் சங்கரனின் வழிவந்த சாந்தி தெய்வம் சக்கலகலா வல்லுனராய் பொறிந்த தெய்வம் மகாவாக்கே உள்ளுரையாய் மிளிரும் தெய்வம் மகனீய ஞான மொழி மழலை தெய்வம் சொல்லகின்ற தொல் பொருளாய் தோன்றும் தெய்வம் எல்லாருக்கும் எப்போதும் எளிமை தெய்வம் உள்ளத்தின் உருக்கத்தில் உவகை காட்டி ஓப்பிலா ஆனந்தமூட்டும் தெய்வம் தெய்வத்தின் தெய்வமாம் நாம ரூபம் கடந்து நிற்கும் ஞானானந்த பரவழியின் பேரொளியை பணிந்து போற்றி கசிந்து உருகி பரவுவார்க்கு அப்பேரொளியின் ஓர் ஒளிக்கீற்றேனும் வீசுமானால் பிறவி பயன் எய்த பெறுவர் என்பது திண்ணம் ஸ்ரீ சத்குரு ஞானானந்தகிரி மஹராஜ்கி ஜெய் நன்றி வணக்கம்